நற்றிணை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம இந்தியாவோட தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட நூற்றி நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை வந்து நாம் கொண்டாடினோம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த வாரம் நாம் வந்து நம்ம அறிவோம் அஞ்சல் தலை பயணத்தில் காந்தி அஞ்சல் தலை தகவல்களை வந்து காந்தி பற்றின முதல் அஞ்சல் தலை வெளியறதுக்கு வந்து இந்தியாவை தவிர வேறு யாருக்கு முதல் உரிமை இருக்க போகுது ஆமாம் இந்தியா காந்திக்கு வந்து முதல் நினைவு அஞ்சல் தலை அதாவது கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு மகாத்மா காந்திக்கு சுதந்திர இந்தியாவில் வெளியிட்ட முதல் அஞ்சல் தலையில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல தான் நம்ம வந்து சுதந்திர இந்தியாவோட முதல் அஞ்சல் தொலை வந்து வெளியிட்டிருந்தோம் இதை வந்து நம்ம கூட முன்னாடி வாரங்களில் பார்த்துருக்கோம் ஸோ அதோட தொடர்ச்சியாக நம்ம நாட்டோட முதல் பிரதம மந்திரியான ஜவஹர்லால் நேரு காந்திக்கும் ஒரு அஞ்சல் தொலை வந்து வெளியிட்டே ஆகணுன்ட்டு முயற்சி எடுத்தார் ஸோ அதனால் அந்த ஸ்டாம்பை அவரோட பிறந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாவது வருஷத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாங்க அப்போ வந்து நாலு ஸ்டாம்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒன்றரை இன்னொரு ஸ்டாம்ப் வந்து மூணரை அப்புறம் பத்து அண்ணா அப்புறம் பன்னெண்டுணான்னு சொல்லிட்டு நாலு ஸ்டாம்ப்பையும் காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடிவு செஞ்சிருந்தாங்க இந்த நாலு ஸ்டாம்புக்கு பின்னால் ரெண்டு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து இருக்குது முதலாவது அது வெளியிட இருந்த நாள் அதாவது அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வந்து காந்தி வந்து ஜனவரி மாதம் கொல்லப்பட்டார் ஸோ அது வந்து அவரோட அஞ்சல் தொலை வெளியீட்டுக்கு வந்து பெரிய சோகத்தை கொடுத்தது அவர் இறந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அக்டோபர் தேதி வெளியிட இருந்த அந்த நாள் அஞ்சல் தலையையும் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்திய சுதந்திர தினத்தன்னைக்கு ரிலீஸ் பண்ணி காந்தியை வந்து அஞ்சல் தலை மூலமா கௌரவிச்சாங்க அப்புறம் ரெண்டாவது சுதந்திர இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி வந்து அரசு நிர்வாகத்துக்காக வந்து பிரத்யேகமா சில அஞ்சல் தலைகளை வந்து அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ராஜாஜி வந்து அந்த சர்வீஸ் அஞ்சல் தலைகளுக்கு பதிலாக காந்தோட இந்த அஞ்சல் தொலைகளை வந்து யூஸ் பண்ண சொல்லி உத்தரவிட்டார் ஸோ அதனால் ஆகஸ்டில் வெளியிட்ட காந்தியோட அந்த நாலு ஸ்டாம்ப் மேலே சர்வீஸ் ப்ரின்ட் செஞ்சு அரசாங்க சேவைக்கு வந்து அந்த ஸ்டாம்புகளை வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ பொதுமக்களும் யூஸ் பண்ணுற ஒரு அஞ்சல் தொலை வந்து அரசாங்க சேவைக்கு வந்து யூஸ் பண்ணது வந்து அதுவே சுதந்திர இந்தியாவில் வந்து முதல் முறையாக அமைஞ்சது இப்படி சர்வீஸுன்னு ப்ரின்ட் செஞ்சு யூஸ் பண்ணின காந்தியோட ஒரு பத்தன அஞ்சல் தலை ஒன்று வந்து சமீபத்தில் பதினாலு கோடி ரூபாய்க்கு வந்து இங்கிலாண்டில் வந்து ஏலத்தில் வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் காந்தியை பற்றின பல அஞ்சல் தலைகள் வந்து இந் சுதந்திர இந்தியாவில் வந்து வெளியிட்டுருக்காங்க சமீபத்தில் கூட நம்ம போன ஆகஸ்ட் மாதம் வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தோட எழுபத்தஞ்சாவது வருஷத்தை வந்து நம்ம கொண்டாடணும் இல்லைங்களா அன்னைக்கு அந்த இயக்கத்தை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி காந்தியோட இமேஜ் இருக்கிற ஒரு எட்டு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டாங்க இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தோம்னா காந்தி பத்தின அஞ்சல் திளைகள் இன்னைக்கு வரைக்கும் சுமார் எழுபது ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காந்தியோட பிறந்தநாளை வந்து நாம் மட்டும் கொண்டாடாமல் உலகமே இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபையோட ஜென்ரல் அசம்பிளியில் காந்தியோட பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டை வந்து உலக அகிம்சை நாளாக வந்து கொண்டாடும் வந்து தீர்மானித்தாங்க காந்தி பின்பற்றின அஹிம்சா கொள்கையை வந்து உலக நாடுகளுக்கிடையே கொண்டு சொல்கிறதுக்காக இந்த நாளை வந்து தங்களோட பிரகடனத்தில் வந்து ஐநா சபை வந்து தெரிவித்தாங்க ஸோ இது சம்பந்தமாக காந்தியோட நூற்றி நாற்பதாவது பிறந்த தினமான ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐநா சபை வந்து ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க இந்தியா தவிர பல உலக நாடுகள் வந்து காந்தி பத்தனை ஸ்டாம்ப்பு இதனால் வரைக்கும் முந்நூறு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெளிநாடுகளில் காந்தியோட ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து முதல்ல வந்து அமெரிக்கா ஜன்வரி 26, ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாவது அஞ்சல் தலையை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு அதுக்கப்புறமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாவது வருஷத்தில் காங்கோங்கிற ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி வந்து காந்தியோட ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு காந்தியோட நூறாவது பிறந்த தினமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாவது மட்டும் நாற்பது நாடுகள் வந்து காந்தியோட அஞ்சல் தலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னால் பூட்டான் அப்புறம் சோமாலியா அந்த ரெண்டு கண்ட்ரியும் ரிலீஸ் பண்ண அஞ்சல் தலை வந்து இந்தியாவில் இருக்கிற ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு நாசிக்கில் இருக்கிற ப்ரிண்டிங் ப்ரெஸில் வந்து பிரிண்ட் செஞ்சுருந்தாங்க அந்த ஸ்டாம்பை ஸோ இப்படி நம்ம காந்தியோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு இந்த அஞ்சல் தலைகள் வந்து உலகம் முழுசும் பயணிச்சிட்ருக்கு அதோடு நாமளும் நம்மளோட பயணத்தை வந்து தொடரலாம் நன்றி வணக்கம்